ரெண்டு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து இத ஆற இந்த தலையில நல்லா ஸ்கால் படி போட்டு ஊற வச்சிட்டு தலை குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த பொடுகு நமைச்சல் எளிதில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உருவகளை மீண்டும் சந்திப்போம் stop